வணக்கம் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவுக்குவல் நிகழ்ச்சிக்காக திருநின்ற ஊர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நாள் கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் காலாட்படை தினம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு வேகம் மற்றும் விலை உயர்ந்த போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து மூன்று சத்தியமேவ ஜெயதே பாடல் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி தேவநாகரி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் இரண்டு மனித உரிமைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை காணலாம் நன்றி வணக்கம்